ிாத்தய தோத்தேற்றைக்காணே ஜானமுதிரா கிருஷ்ணா நம தூமோராத்திரிஸ்திருஷ்ணிநிறச்சாந்திரமோதிப்பகவாஷ்ணர் கர்மகாண்டத்தை மாற்றம் அனுஷ்டானம் பண்ணி உபாசனை பண்ணாத ஜீவன் எந்த வழியாக மரணத்துக்கு அப்புறம் பிரயாணம் பண்ணுகிறான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் அந்த பாதையில் இந்த தேவதைகள்லாம் இருக்கின்றன தூமஹா தூமஹன்னா புகை புகை தேவதை ராத்திரிஹி ராத்திரி தேவதை ததா கிருஷ்ணஹா அப்படியே கிருஷ்ணபக்ஷ தேவதை ஷண்மாசா தட்சிணாயனம் ஆறு மாதங்களை உடைய தட்சிணாயன தேவத்தை ஆடி மாசத்திலிருந்து மார்விழி மாதம் உடிகிற வரைக்கும் தட்சிணாயனம் அந்த தட்சிணாயன கால தேவத்தை தற்ற அந்த பாதையில் சாந்திரமசம் ஜோதிஹி சந்திரனுடைய ஒளிக்கிரணங்கள் இருக்கின்றன யோகி யோகினா ய கர்மயோகி பிராப்பிய அடைந்து நிவர்த்ததே மறுபடியும் திரும்பி விடுகிறான் மறுபடியும் சரீரம் எடுக்கிறான் என்பது பொருள் ஆக இது கிருஷ்ணகத்தின்னு இதுக்கு பேர் இதுக்கு முதல்ல சொன்ன ஸ்லோகத்தில் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சுக்லக்தி அங்கே சொன்ன தேவதைகள் அக்னிஜோதி தேவதை பகல் தேவதை சுக்லபக்ஷ தேவதை உத்தராயண தேவதை அங்கே வந்து கர்மமும் உபாசனையும் பண்ணினவர்கள் அதை அடைகிறார்கள் அவர்கள் திரும்பி வருவதில்லைன்னு இங்கே சொல்லலை அடுத்த ஸ்லோகம் வரப்போகிறது அதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக இந்த ஸ்லோகம் கர்மத்தை மாத்திரம் பண்ணினவன் தர்மத்தை மாத்திரம் அனுஷ்டானம் பண்ணினவன் ஸ்வர்க்கத்துக்கு சென்று அங்கு சிறிது காலம் வாழ்ந்து மறுபடியும் உடல் எடுக்கிறான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் யோகி பிராப்பிய நிவர்த்தத்தை மறுபடியும் திரும்பி விடுகிறான் உடல் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு படிப்போம்